ஒரு மனிதர் அலிசல்ல கூறினார் அப்போது அல்லாஹ் பின்வரும் குரான் வசனத்தை இறக்கினார் பகலில் இரு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகதியிலும் தொழுகை நிலை நிறுத்துகிறார்கள் நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும் பதினோராவது அத்தியாயம் நூற்றி வசனம் அப்போது அந்த மனிதர் அல்லாஹின் தூதரே இது எனக்கு மட்டுமா என்று கேட்டார் அதற்கு என் சமுதாயம் முழுமைக்கும் என நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் விடையடைத்தார்கள்